வணக்கம் மார்ச்ட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் இளைஞர்களின் சமூக ஈடுபாடு என்பதாகும் இரண்டு சிபிஎஃப் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் பிரசுல் ஜோஷி என்பவர் ஆவார் சிபிஎஃபியின் விரிவாக்கம் சென்ட்ரல் போர்டு ஆஃப் என்பதாகும் மூன்று சென்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட தக்காளியின் விலை உயர்வு விலை உயர்வுக்கு லோதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தக்காளி ஸ்டேட் வங்கியை தொடங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய மகளிர் விழா டெல்லியில் கொண்டாடப்பட்டது ஐந்து கேரள மாநிலத்தில் தனியார் பள்ளியில் பணிபுரியும் பெண் ஆசிரியர்களுக்கு மாத சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஏழைகளுக்கு மழிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கும் அப்பாஜி கேன்டீன் என்ற உணவகம் எங்கு திறக்கப்பட உள்ளது எந்த மதத்தை பட்டப்பிரப்பை முடித்த மாணவிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்றாயிரம் வழங்கப்படும் என முடிவு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மூன்று உலகில் குழந்தைகளுக்கான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் எது நான்கு தேசிய தொளின் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் ஹரியானா மாநிலத்தில் எங்கு அமைய உள்ளது ஐந்து புத்தகத்தை நேரடியாக வீட்டுக்கே சென்று வழங்கும் NCERT என்ற வலைத்தளத்தை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி